வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி செய்தி சேவை டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு நிரந்தர தலைவரை நியமிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது பெண்கள் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அவசர உதவியின் நூற்றி எண்பத்தி ஒன்றை எந்நேரமும் அழைக்கலாம் என்று மாநில மகளிர் ஆணைய தலைமை தெரிவித்துள்ளார் உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ரூபாய் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து கோடியை தர வேண்டும் என உயர்நீதிமன்றம் து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவில்லமாக மாற்றுவது குறித்து கருத்து கேட்புக் கூட்டம் தொடங்கியது சென்னை தேனாம்பேட்டை சமூக நலக்கூடத்தில் கருத்து கேட்புக் கூட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் முருகமலை வனப்பகுதி மலை அடிவாரத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் மக்கள் பீதியடைந்துள்ளனா் பெரும் தண்ணீர் பஞ்சத்தை நோக்கி சென்னை செல்கிறது என்று தமிழ்நாடு வெதர்மேன் கவலை தெரிவித்துள்ளார் மேகதாது அணைக்கு எதிராக தமிழக அரசு சிறப்பு சட்டமன்றம் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றியது போல் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராகவும் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அதேபோல தூத்துக்குடி மக்களிடம் பொது நடத்த வேண்டும் என ஸ்டெர்லைட் எதிர்ப்புக் குழுவினா் தெரிவித்துள்ளனா் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் ஊர்காவல் படையினர் ஆயிரக்கணக்கில் திடீரென திரண்டு சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியச் செய்திகள் தனது வருகைக்காக வைக்கப்பட்ட வரவேற்பு பேனரை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அகற்றி பேனர் சால்வை வாங்கியதற்கான தொகையை வழங்கியுள்ளார் பாஜக தலைவர் அமித் ஷா கட்சி நிர்வாகிகளுடன் டெல்லியில் ஆலோசனை நடத்தி வருகிறாா் ஐந்து மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் குறித்து கட்சியினருடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார் ராஜஸ்தான் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டசபை தேர்தலில் பெரிதும் எதிரொலிக்காத அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் விவகாரம் வரவிருக்கும் மன்ற கூட்டத்தொடரில் பெரிதும் புயலை கிளப்பும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ராஜஸ்தானில் சாரையில் வாக்குச்சாவடி எந்திரம் காணப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தெலங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலில் மலைப்பகுதியில் வசிக்கும் பழங்குடி மக்கள் பனிரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்று தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறையின் மொழிகள் ஊக்குவிப்பு இணையதளத்தில் காஷ்மீரி மொழிபெயர்ப்புகளை நீக்க காஷ்மீர் பண்டிட்டுகள் சிலர் பரிந்துரை செய்திருப்பதற்கு பந்திபோரா இலக்கிய அமைப்பு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது வழிகாட்டியும்ல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளினை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் அயல்நாட்டு செய்திகள் இத்தாலியில் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் பலியாகினர் பனிரண்டு பேர் காயமடைந்தனர் உலகம் முழுவதும் வீதி விபத்துகளில் ஆண்டுதோறும் பதிமூன்று புள்ளி லட்சம் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீன இயக்கத்திற்கு எதிராக அமெரிக்காவின் தீர்மானம் மூன்றில் இருபங்கு பெரும்பான்மை கிடைக்காததால் தோல்வியடைந்தது பிரேசிலில் நடக்கவிருந்த வங்கி கொள்ளை முயற்சி முறியடிக்கப்பட்டது எனினும் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஐந்து பேர் உட்பட பனிரண்டு பேர் பலியாகியுள்ளனர் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய பென்ஷன் திட்ட வட்டியை பதினான்கு சதவீதமாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது குளோபல் என்சிஏபி நடத்திய கிராஷ்டி ஸ்டில் 5 ஸ்டார் ரேட்டிங் பெற்ற முதல் கார் என்ற பெருமையை டாடா நெக்ஸான் இருக்கிறது சாப்ட்வேர் துறையில் உள்ள எக்ஸிஎல் நிறுவனம் ஐபிஎம் நிறுவனத்தின் சில சாப்ட்வேர் தயாரிப்புகளை 180 கோடி டாலருக்கு வாங்கியுள்ளது இதன் மூலம் 7 ஐபிஎம் தயாரிப்புகள் எச்சிஎல் வசமாகியுள்ளது பெரும் பணக்காரர்கள் தொழிலதிபர்களுக்கு கோல்டன் விசா வழங்கும் முறையை பிரிட்டன் திடீரென ரத்து செய்துள்ளது அந்நிய செலாவணி மோசடி அச்சம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது விளையாட்டுச் செய்திகள் பிலிப்பைன்ஸ் கால்பந்து குழுவின் தலைமை பயிற்சிவிப்பாளராக முன்னாள் இங்கிலாந்து நிர்வாகி ஸ்வான் கொரன் எரிக்சன் நியமிக்கப்பட்டிருப்பது ஆசியன் கால்பந்து ரசிகர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது பாகிஸ்தானுக்கு எதிராக மூன்றாவது டெஸ்ட் ஆட்டத்தை நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வென்று நியூசிலாந்து அணி இரண்டிற்கு ஒன்று என தொடரையும் கைப்பற்றியது இதையடுத்து கேப்டன் பதவியிலிருந்து விலக வாய்ப்புண்டு என்று பாகிஸ்தான் கேப்டன் சர்ராஸ் அகமது கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் மீதமுள்ள நிலையில் நூற்றி ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையை அடைந்துள்ளது முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுக ஆட்டத்தில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்கிற பெருமையை பெற்றுள்ளார் இருபத்தி வயதான மத்திய பிரதேச கிரிக்கெட் வீரர் அஜய் ரொஹேரா திரைச்செய்திகள் இயக்குனர் செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா மீண்டும் இணைந்து உள்ளதால் என்ஜி கே இசை உரிமையை பெரும் போட்டிக்கு இடையே கைப்பற்றியுள்ளது சோனி நிறுவனம் இம்சை அரசன் 24 நான்காம் புலிகேசி படத்தில் நடிக்க நடிகர் வடிவேலு தூது விட்டிருப்பதால் விரைவில் அப்படத்தின் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்று தெரிகிறது நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் மாயமானதாக அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் புகார் தெரிவித்த சில மணி நேரத்தில் அவர் போட்டியில் இருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து புகார் திரும்ப பெறப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி व